போரும் வாக்குதம் பண்ண வாக்கு அந்த அப்படி வெண்டே ஆகி யாருக்காரியை தெரியாது அந்த தேவதுருடத்திலே சொன்னது அவனை உள்ளே வர சொல் என்று சொன்னா தேவதென்று அட்டகிச்சுன்னா இந்த பர்லோகத்திற்குள்ளாக போயினாடு அவனுக்கு கத்திரா ஏசு கருசு தன்னுடைய குறைந்த மகிமையிலே குறைந்த ஒளியிலே அவனுக்கு முன்பாக கிச்சாடுக்கேவனி தரிசனம் அதாவது போய் விட வேண்டும் என்று இறைவன் விரும்பவில்லை ஏற்பட்டு தவறு என்று உணர்ந்து அதற்காக மனசாருக்கு ஒரு மருத்துவம் செட்ட பணி தப்பின பணி தான் திரு ஒரு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பி மாரி திரும்ப இருக்கு மனசு மார்கு அழிந்து திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை அது போன தர சரி தர்வா மனசு மார்கு சொன்னார் அகோசம் கட்டண பரிசு நோம துரும்பி தோற்கடிச்சு பாவிகள் நீதி சபையிலை நிலைநிற்பதில்லை செய்யாதிருக்க வேண்டும் பாவம் செய்ய கொண்ட கொண்டவளே பாவம் செய்ய கூடாது பாபம செய்ய கூடாது இனி போய் இனிமேல் பாவம் செய்யாதே ஐந்து நீ போய் ఇక మీద பாபம் செய்யாதே இனிமேல் பாவம் செய்யாதே ఇక మీద பாபம் செய்யாதே இனிமேல் பாவம் செய்ய கூடாது என்று கட்ட சொன்னார் ఇక మీద பாபம் செய்ய கூடாது అని देव చెప్పుచున్నారు அதுக்கு பரிசுத்தராமத்துக்கு స్తోత్రము ఉండాలి దేవునికి பரிசுத்த నామమునకు స్తోత్రమునట్లుగా ఎదొక్కగా శీర్షிக்கപ്പെട്ടിருக்கு అన్న ఏమి ఎన్నెంత సృష్టించబడి ఉన్నా அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஏழு எபேசியர் ரெண்டு நம்மைத்துல சேர்த்த விதமாக சிராமும் அருமையான ஆபம் செய்யும் போதே பதற பாபத்தை செய்தே தப்புடு அவர் அதற்காக பல சிந்தரேகளை செய்ய வேண்டுவதாக இருக்கிறது அதனால நிவர்த்தம அதன் பலுகனம் அப்படி சட்ட காரமாக ஆதிசிந்துంటారు நிட்டம கூட வேண்டுதாக இருக்கு அதோட உரபாடு செய்து ఉంటார் பாவத்தை நிவர்த்த வேண்டுதாக அதனால அந்த பாபத்தை அட்டங்க கரெக்டாக செய்துంటారు அதுக்காகவே ஏராளமான நேரத்தை செலவு பண்ணவே சமயத்தில் யாராவது சொந்தக்கார நண்பர்கள் வந்து அவங்க கூட வந்து வீணாக பேச ஆரம்பிப்பார் ஆபீசர் சமயம் வந்து மாட்டார் பல காரிய பேசுவார்கள் அந்த பல விதமான சொல்ல முடியாது போய தர்வா சமயம் அந்த வேலை கட்டி போயிட்டதல்லவா அது யோக பணி செடி போயினது கதா கத்திர பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் பரிசுராமனுக்கு சூத்திரம் அதாவது ஒழுங்காக வேலை செய்து போய் அது அந்த பிரியூட்டிண்டே எவரு அனவசிக்கு யாரு வேலையும் தடை செய்யக்கூடாது அனவசரமாக எவ்வளவு பண ஆட்டக்கூடாது பரிசுத்தாம சோத்திரம் பரிசு நாமன்க்கு சோத்தம் அந்த பாபம் செய்யற சமயத்துலே ஓர்வ நாள் நர் செய்ய முடியாமல் போய் பாபம் எவருக்கு அடுத்தபடியாக மனசாட்சி அசூசி படிக்கிறாங்க மனசாட்சி அனைத்து செடி போனது மனதிலே அந்த பாவம் நிலை கொண்டிருக்கிறது மனசுல துக்கத்தை துக்க மன குற்ற உணர்வு மனசு எப்படி வேதன காரணம் நீண்ட நாள் நீடிக்கிறது அட்டில் அனைத்து தொடர்ந்து வருகிறது அனைவரின் தப்புவன் பாபம் சரிவர ஜெகன் பண்ண முடியாது அது எவரத்தை பிரார்த்தனை சதவீக்க போய் முகம் சுரிங்கி போயவிடுகிற முகம் அடைய பாபம் பரிசுத்தமாக ஜீவிக்கிறபடி நாள் மனிதனுடைய முகம் பிரகாசிக்கிறது இன்னும் தொடர்ந்து பாவத்திலே நிலை நிற்பார்களான் இங்க பாபம் நீதிமொழிகளே சாலமோனி படிச்சொல்லுகிறார் சாலமோ பதினாலு முப்பத்தி நாலு பதினாலு முப்பை நாலு சாமித்தலோ பதினாலு முப்பை நாலு வாசிக்கலாம் எந்தனத்திற்கும்ன கனத்துக்கு காரணமும் அவமானம் அவமானத்தை கொண்டு வரும் பாப்பமோ ஜனமுலுக்கு அவமானமும் தச்சுனோ பாவத்தை விட்டுவிட வேண்டுவது அவசியம் நன்றாக தெரியும் விட்டுவிட வேண்டுவது அவசியம் அவசியாக இருக்கிறார் கட்ட பரிசுத்தூத்தி பாபம் அனுப்பு விரோதமாக போராட்டம் நடத்தி தான் போராட்டம் விடுதலை போய் பருசுராமத்துக்கு சூத்திரம் மாசமும்பியும் ஒன்றோடு போராடுகிறதாக இருக்கிறது போராடு பாபு எலும்பை ஒட்டி கொண்டதாக மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஜீக்க வேண்டும் என்று விரும்புகிறது சில தீமைகள் அவனிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டுவது என் காரியம் போராடுகிறது மாம்சத்திற்குோதமாக விரோதமாக காய வாய்ப்ப்பில கிண்டாடி போக வாய்ப்பு உண்டு அது கொஞ்சம் வெனக்கு தகுமா போராட்டத்தை விட கூடாது போராட்டம் மட்டுமே மாசத்திற்கு போராடுகிறார் விரோதமாக போராடி அளவுக்கு போராட வேண்டும் என்று எழுதியிருக்க போராட வேண்டும் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாலாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் எத்து நிற்கவில்லையே பாபம்தான் போராடிட்டோ ரத்தம் காரின தானின் எதிரிப்பே இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே பாபம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் ఉంటుnarega ani adai ore adiyaga edithu nirkaville aithe okaya karaga danu edirga nilavari vottanu cheppa varattu endallava enukire aithe meerandra konja paapam rani ane kadu anukuntunaru edirkadapadiyanaleya ningal veeltapadugire aithe daani edirinchaleda kaabarte meer balamaina padipostunaru raktam sindapada takavaga adai edirkave raktam sindinchavartha daani edirchodalana raktu parashuramaṇu ku stotram undadu devarka parashuramaṇu ku stotram undanattla oka virodam vachutunadu apo endu cheppala adani poga cheppa vachu apo marukra உபயோப்படுத்த மோசகரமே மாட்டா அது வார்த்தை மாட்ட வினக்கு போகை கையை பிடித்து தள்ளுக்கு அது அது பலவந்த நட்டுவை மறுபடியும் போக மாட்டேன் போலதான கொண்டே இப்பொழுது அவனை அடிக்க வேண்டும் அதனால் தரவா கொட்டவரேன் அவனை காயப்படுத்த காயப்படுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ரத்தம் சிந்தித்தவன் எதிர்த்து தாக்குவான் போட்டாட்டும் ரத்தம் சிந்தும் ர போராடி போயமா போராடினா ஜெயம் ரத்த படத்தி எதிர்த்து நிற்கவு போராடலாமா பரிசுராமியாரே மனிதன் செய்யும் போது மனசாட்சி கட்டுப்போக வாரசாட்சி கஷ்டபடுகிறது வார யா பிரார்த்தனை ஆனா ஜீவினாலும் உதாரணமாக ஒரு இடத்துல கொஞ்சம் சாக்கடை தண்ணீர் விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளும் உதாரணமாக கால பண்ணி அனு சரி துர்நாட்டம் என்ன செய்வது தண்ணீரை அதே போல ஒரு பனி ஒரு பாவம் நிகழும்போது பலவிதமான கஷ்டங்கள் வருத்தங்கள் அசூசிகள் உண்டாகிறது அது இதே விதமாக ஜீவிதம் கஷ்டமுட்டா இப்படி ஓடி சாத்தா யோக ஆலோசனை வச்சி பாபம் பாபு பணவேயா ஓடி சனம் மிமக்கு தோலை பாபு மது விட்டா என்ன பாபம் வச்சா தயாரித்த மன துரும்போ நமக்கு மனப்பான்மை இருக்கிறது மனசு மார்க்கு நமக்கம் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் திரும திரும்ப ஜபம் ஜபம் அதி பெருக பெருக மாம்சம் பிசாசு ஆமீய காரியம் ஆவிகுரிய ஓட்டம் தடைபடுகிறது பரவாயில்லை நீங்கள் பாவம் மனிதனை விட்டு போக மறுக்கிறது அது பாபம் மனுஷுலே போயதா இஷ்டப்படம் கர்த்தர் விடுதலை ஆக்கி விட்டார் அது விடுதலை வாழ்க்கையில அனைத்து மந்திர ஜீதம் உங்களை சோதித்தரீங்க ஜபம் பண்ணுகிறேன் அய்யா பிரார்த்தனை பாபம் போக மறுக்கிற அது பாபம் போகும் பாவரிக்கே சேதி உட்டேன் நேற்று பாபம் என்னை விட்டு போகவில்லை ஐனனும் நாலு பாபம் திரி போலே நன்றாக யோசித்து பார்த்தால் ஏன் போக மறுக்கிறது அது ஆலோசிச்சு எந்த நிமித்தம் மல்லி பாபம் போகல அநேகர் பாவத்தை விட்டு விட விருப்பமில்லை பாபம் விலப்பெட்டேதாக்கு வார்க்கிஷம் வெளிப்படையாக பாபத்தை வெறுக்கிறார் அது வார பயிரங்க பாபம் ஒப்புக்கோவம் உண்ணா நிலையில பாபம் வேண்டுமென் கிரணம் அது வார யோகமுல மட்டுக்கா ஆ யொக்க பாபம் காவலே இஷ்டப்படுத்துட்டாரு எதிராலி ஒருவனை பிடித்து கையையும் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் மனசினா அட்ட பண்ணு கட்டப்பட்டு இருந்தா மொதல் கட்டபடி மனசே பண்ணு விட்டு நாள்ான் முதுமித்தமே பாபரிபாலே தான் செய்ய வேண்டுமே நீ செய்ய வேண்டும் விடுதலை ராமம் என்பது ஒரு கடன கோப்பாக இருக்குலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்னு செலுத்தாம போகிறான் துன்பார்க்கன் கடம் வாங்கி செலுத்தாது போகிறான் அப்புகன்மார கடம் வாங்கி செலுத்த மணி அப்புடச்சு அனைவரும் பாபம் செய்து இருக்கிறார் அப்புறம் இந்த கடனை துன்மார்க்காது அப்புறம் கடனை செலுத்தாமல் இருக்கிறதற்கு ரெண்டு காரியம் உண்டு அது அப்புறம் திவகு கடனு வாங்கி விட்டு கொடுப்பதற்கு திராணி இல்லாத படியினால பணம் இல்லாத படியினால முயற்சி செய்து பார்த்தும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை அது மொதல் தான் ஆ யொக்க அப்பு தான் திரிச்சேதா அத்தி சக்தி தாழக்குனா தனியாக டபுள் தாழக்கு அது பிரயசப்படினா தானே ஆ யொக்க டு அத்தனா உண்டு இன்னொன்று கொடுக்க மனம் இல்லாத அது இங்கோட்டி டபுள் மனுஷன் அப்புறம் இஷ்டிவிட்டு ஏமாற்ற வேண்டும் அது சாபம் அதுக்கு தண்டனை வரும் அது ஆக அப்புறம் அத்தனை மோசம் வந்து தப்பகுண்டனை கடன் வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு மனிதன் தவிப்பானானால் அவனுக்கு இரக்கம் கிடைக்கும் எவரத்தை அப்புக்கேதாங்க அத்தன வல்லி சாடட்டும் இது அது பலீனமாக உண்டே அத்தனை ஆ மாதிரி உன்னா அத்தி கணிக்கரம் ஊர்ச்சு கொடுக்க வேண்டும் என்று மனம் இருக்கிறதை இச்சேயான அத்திக்கு மனசு உன்னது ஆனகுடினால கடன் காரணம் கேட்கும் பொழுது ஆயிரம் ரூபாய் கடன்பட்டிருந்தா ஒரு அம்பது ரூபாயாவது கொடுக்கிறதுக்கு அவனுக்கு தோன்றும் அது வெயில் ரூபாய் அப்புறம் யாபை ரூபாய் காணப்படுகிறது அப்பு மாதிரி கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலைமை பாவத்தை விட முடியாத ஒரு நிலைமை அது அப்பு அனைத்து திவலகோடு பரிந்துரை பாவத்தை விட்டுவிட வேண்டும் பாவத்தை போக வேண்டுமெண்ட் எப்போ பல விதமே பிரயணம் நிச்சயமாக விடுதலை போறோம் அது தாக்கா கடம் வாங்கின மணிதான் அது ஏமாற்ற வேண்டும் எ மனசு இஷ்டப்படகுண்டார கட்டு பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் பரசுத்தராமனுக்கு வெயில் கொடுத்த வீட்டிலே பாம்பானது அங்கு முங்கும் சாதாரணமாக சுற்றித் திரிகிறது பாம்பது அட்டூட்டு திருத்த வீட்டுக்காரங்க சொல்லுகிறான் அது பரிசுமே தயசேக்கு பாமக்கெந்திர போக்குவா இன்ட்ரெண்ட்டு அனைவருக்கும் எவரெவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்காக எந்த பரிசுத்தன் ஜபித்தாலும் விடுதலை பெறமா எவ்வளவு பாபம் போகூட போகூட பிராரணா காண வாங்க பாபம் போது எவ்ளவு பாபரிக்க சேதாரும் போக எட்டு ஒப்புட வேண்டேக்கே அப்பகிச்சு பருவாக்கில் துர்மார்க தன துர்மார்களான இஷ்ட மரம் திருந்து அது மனசு மார்ச்சுக்க தேவடு அனுப்பி சொன்னாடு தேவன் ரொம்ப நல்லவராக இருக்க மஞ்சள் வாடுக்க முடியுமியா தீர்க்கரிசின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம் தகுக்கொண்டே அவன் கையிலே கெட்டு போயிட்டு அப்பொழுது அதை திருத்தவாய் செய்யும்படிக்கு நான் பார்வைக்கு சரியாய் கண்டபடி புயலன் திரும்ப வேற ஒரு பாத்திரை தணித்து அவன் திட்டமிட்டு ஒரு பாத்திரமாக செய்கிறான் அவன் கையில கெட்டு போயிட்டு அவன் ஒரு அழகான பாத்திரமாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான் சக்கரை பாத்திரக்கா செய்யப்படுத்து செய்து கொண்டே வரும்பொழுது கெட்டு போய் விதமே போயினது அந்த களிமண்ணை அந்த களிமண்ண களிமண்ண அதை பிசைந்து அதை பக்குவப்படுத்த அவன் செய்ய முயன்றிருக்கிறான் அது குமரவசி உதவு இப்படி கட்டுப்போயு அது செடி போய் இந்த தூக்கி எரிந்து அது மண் அனைத்து எரிமாட்ட அப்படி பார்த்து சரி இந்த பாத்திரம் சரியா வரவில்லை அது வேறே பாத்திரமாக செய்வோம் என்று அது நேரம் சரி போய் வேறே விதமே பாத்திர பாத்திரம் ஒரு பெரிய ஆதிக்குரிய புருஷனாக மாற்ற வேண்டும் அவரப்படி செய்யும் போது கையிலே கட்டி போயு அப்படி ஆயால அது எப்படி உருவாக்க வேண்டும் எண்ணோ அது கொடுக்காமல் போயவுட்டேன் உன்ன இப்போ நரகத்துல கொண்டு போய் போட வேண்டும் அவர் விருப்ப நடிப்ப நரகமே போய் படத்தேமட்டு திரும்பி செடி மார்க்கு மார்ச்சு இடித்துல பகல கொடுங்கேத்துக்கு போராடுகிறது ஜீவியிலே பலப்படுங்க ஐக்கியத்தை பெருக்குங்க ஜஜீத்தை கூட்டுங்கள் பிரார்த்தனா ஜீவிதம் போடுகின்ற நற்கிரிகள் பலவத்தை தொடர்ந்து வேகமே வருமானது பூர்ச்செயர் அநேகம் செய்யறபடினால இழந்து போனதை மறுபடியும் தப்பு வந்து திரி ஆய்வு ஓட்டி பேசுவாங்க முதல் ஆ யொக்க திரி பூட்டதான கடந்து போன பாவத்தையோ கடந்து வீழ்ச்சியையோ கடந்து போன குறைவுகளையோ எண்ணாதபடிக்கு அவைகள் ஒரு பக்கம் போகட்டும் அது பாத்த காரமில்ல உன்னா சித்த காரியம் பாக்கமாயிட்டு காரியம் மனவீன படின காரியமாக உண்டி உடச்சு அப்படி இப்போ பக்கம் பட்டி மனம் அது மனசு மார்கு மஞ்சள் பயன்படுத்தி முன்மையிற பிரயோஜன பரச்சுக்கோலே யோகங்க ஆச்சரிச்சு தாக்கா